السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المسلم محمد رسول الله وعلى آله واسحابه أجمعين ومن تبعهم بإحسانهم لا مجد اما بعد اللهم صل على محمد وعزواجه وضروريته كما صلیت على آل ابراهيم وباریک على محمد وعزواجه وضروريته كما باركت على آل ابراهيم وف العالمين انك حميد المجيد اما بعد گنية ترك دیور خلائیں இன்னைக்கு நம்முடைய விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தொழுகையுடைய நான் தொழ ஆரம்பிக்கிறேன் ஆஹ் சில பேர் வந்து நீயத்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க பரவாயில்ல நம்ம சொல்றோம் நீத்து வாயில சொல்றதல்ல நீயத்து நீத்து சொன்னாலும் மனசுல நினைக்கிறது நீத்துன்னு சொன்னா மனசுல நினைக்கிறது பருவான இசாவுடைய தொழுகை நினைக்க போறேன் ஒருத்தருந்து நின்று அல்லாஹ் தகவீர் சொன்னால அவர் தொழுகிலுக்கு ஆகிட்டார் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது எல்லா கிட்டும் அது தெளிவாக எழுதி இருக்கிறான் நம்ம பேச வேண்டிய இந்த விஷயம் தெளிவாக பேசுவோம் நீயத் மனசுல நினைக்கிறது அப்ப மனசுல நினைச்சு நான் இசாவுடைய பருவான தொழுகையை தொலை போறேன் நினைச்சு ஒருத்தவர் அல்லாஹன் சொன்னாலே தொழுகில உள்ளுக்கு என்ன செஞ்சிட்டார் என்ட்ராயிட்டார் நம்ம பொதுவாக நீத் சொல்லி செய்யறோம் பரவாயில்ல ஆஹ் சொல்றதுனால கூடுதல் விளக்கம் கூடுதலாக நம்ம என்ன செய்யறோம் உள்ளுக்கு போறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்ப தொழுகைக்கு உள்ளே செல்லும் பொழுது நீத்து கட்டாயம் நீயத்து இல்லாமல் நம்ம தொழுகைக்கு போக முடியாது நீத் இல்லாமல தொழுகைக்கு உள்ளுக்கு நாம போக முடியாது அத போலவே தொழுகை அவுட் ஆகிறோம் வெளியாகறோம் வெளியாகிறதுக்கும் நீயத் இருக்கும் என்ன அஸ்லாம் வலைக்கம் வரமத்தும் பொழுது என்ன நீத்துல செல்லாமல் சொல்ல நான் தொழுகையை முடிச்சு தொழுகையிலிருந்து வெளியாகுகின்றேன் மனசுல வரணும் வாயில சொல்றது இல்ல வாயில சொன்னா தொழுக முடிஞ்சிடும் அப்ப பொதுவாக சொல்றேன் எல்லாரும் என்ன இவாலைக்கும் சொன்னாக்க நாமளும் அழைக்கும்னு சொல்லி விட்டுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாருக்காவது தொகையிலிருந்து வெளியாக கூடிய அந்த நீத் வருது அந்த நேரத்துல அவனா நினைக்கிறேன் விச்சம் பெருமாளும் வராதுன்னு நினைக்கிறேன் எனக்குன்னா வர்றது ரொம்ப குரல் சலாம் சொல்லும் பொழுது நான் தொழுகையிலிருந்து வெளியாகுவதற்காக அந்த நீயத் செய்யறது அது கட்டாயம் அதையும் என்ன செஞ்சு கொள்ளணும் மனசுல வச்சு கொள்ளணும் ஒண்ணு நினைக்க தேவையில்லை ஒன்னு ஒண்ணு பெருசா அலத்திக்கொள்ள தேவையில்லை மனசுல நான் தொழுகை விட்டு வெளியாகுவதற்காக இந்த சலாம் சொல்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லா அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லா அப்ப கட்டாயமாக தொழுகையிலிருந்து உள்ளுக்கு போறதுக்கு எப்படி நீயத்து இருக்குதோ தொழுகிலிருந்து வெளியாகிறதுக்கு நீயத்து இருக்கு அந்த நீயத்து எப்ப செய்யணும் சலாம் சொல்லும் பொழுது மனசுல நினைச்சு கொண்டால் போதும் அடுத்த விஷயம் தொழுகையில நாம கவனம் கொடுக்காத ஒரு விஷயம் தலான் சொல்றவங்க யாருக்கு இந்த சலாம் சொல்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல சொல்றோம் யாருக்கு இந்த சில தெளிவாக வந்திருக்கு யாருக்கு இமாமூமாக இருந்து துறக்கூடியவர்கள் இமாந்தமாத்தோட துறக்கூடியவர்கள் இமாமுடைய வலது பக்கத்துல இருக்கிறவங்க தங்களுடைய இரண்டாவது இமாம எந்த பக்கத்துல திரும்புறோமோ அப்ப வலது பக்கம் இருக்கிறவங்க இமாம எந்த பக்கத்துலாம் சொல்லும் போது திரும்புவாங்க இரண்டாவது சலாம் சொல்லும்பொழுது இமாமுடைய இடதுபுறத்துல இருக்கக்கூடியவங்களுடைய முதலாவது யாருக்காவது வருதா சொல்லுங்கல்ல யாருக்கு இந்த சலாம் யாருமே நினைக்கிறது இது யாருக்கு இமாமுக்கு முதல்ல ஏன் இமாம் தான் முதல்ல சொன்னார் அவருக்கு பதில் சொல்றேன் அதோட சேர்த்து யாரெல்லாம் என் வலது பக்கத்துல யாரெல்லாம் என்னோட இடதுபுறத்துல இருக்கோ முஸ்லீமான கட்டளையாக சொன்னார்கள் தெளிவாக வந்திருக்கு ஆர்டர் போட்டாங்க கட்டளையாகவே சொன்னாங்க நீங்க தொழுகையில வலதுபுறத்துல இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் இரண்டாவது இந்த சலாம் இமாமுக்கு முதலாவது இந்த பக்கத்துல யார் நல்லடியார்கள் யார் இருக்கிற மலக்குமார்கள் இருக்கிறாங்க வலது பக்கத்துல இருக்கிறாங்க அவங்களும் நீயத்து வச்சுக்கணும் மனசுல வச்சுக்கணும் நீத்துக்கு நன்மை இருக்கு அதே போலவே இடதுபுறத்துல இருக்கக்கூடிய சொன்னதுக்கு பிறகுதான் நம்ம திரும்புறோம் அப்ப இந்த சலாம் யாருக்கு இமாமுக்கு மத்த சலாம் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு இப்படி நீயத்து வைக்கிறது இதன் மூலமாக எங்களுக்கு மத்தியில் அன்பு உருவாகுங்கிறாங்க மனசுல நினைச்சு சலாம் சொன்னால் அன்பு உருவாகுமா பாரு நம்ம மத்தியில அன்பு வரமாட்டேங்குது சொல்றோம் பக்கத்துல பக்கத்துல எதிரியும் தீரியும் பூனையுமா இருக்கிறோம் இது காரணமாக இருக்கும் எங்களுக்கு மத்தியில பரஸ்பரம் அன்பு உருவாகிறதுக்கு அப்ப தொழுகில உள்ளுக்கு போறதுக்கு இன்னைக்கு தொழுகில விஷயம் ஞாபகத்தில் வச்சு கொள்வோம் தொழுகில உள்ளுக்கு போறதுக்கு எப்படி நீயத்து இருக்குதோ தொழுகையிலிருந்து வெளியில வர்றதுக்கும் நீயத்து இருக்குது நீயத் எப்படி நான் தொழுகை விட்டு வெளியாகின்றேன் இந்த நீயத்தோட தலாம் சொல்லுவது அழைப்பு நகத்துல சொல்லிட்டா போதும் அந்த தலாத்தை கூட யாருக்கும் நீயத்து வைக்கணும் ஒன்னு தொழுகையிலிருந்து வெளியாகுவதற்காக வண்டி இமாமுக்காக வேண்டி எனது வலது இடது புறத்தில் இருக்கக்கூடிய நல்லடி அறுகளுக்காக நீ சலாம் நீயத்து வச்சு கொள்வது தொழுகை சம்பந்தமாக அடுத்த விஷயம் தலாப்புடைய விஷயங்களை நாங்கள் அலமதுல்ல ஓரளவுக்கு நிரப்பமாக பார்த்து இருக்கிறோம் எவ்வளவு சலுகைகளை மார்க்கும் எங்களுக்கு சொல்லி இருக்கு நாம விளங்காதனால அந்த சலுகைகளை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் இதுல நாம எடுக்கிறது தலாப் சொல்வதன் மூலமாக சுருக்கமாக சொல்லிடுறேன் தலாத்தின் மூலமாக யார தலாப் சொல்லலாம் மனைவியத்தான் தலாப் சொல்லலாம் அவர் கேட்ட மாதிரி தலாக்கு சொல்வதன் மூலமாக சொல்ல முடியாது மாப்பிள்ள நீங்க உறவு கொண்டு இன்பத்தை அனுபவிச்சு சுகத்தை அனுபவிச்சு அவளை கஷ்டப்படுத்தி அவளை பெக்க வச்சுட்டீங்க மாப்பிள்ள தான் அந்த கேர் டேக்கர் பொறுப்புதாரி செலவழிக்கக்கூடிய பொறுப்பு எல்லாம் யாருக்குதான் மாப்பிக்குதான் போனால் தலா சேர்ந்து உங்க சொத்து அந்த பிள்ளைக்கு போகும் இல்ல இல்ல அது வந்து தலா சொன்ன மனைவியுடைய தலா சொன்னால் மனைவிதான் தலா யாரு தலாக்கு இல்ல புள்ள தலா கிடையாது இது சமூகத்துல நடக்கக்கூடிய பெரிய ஒரு கொடுமை எல்லா பொறுப்பும் யார் தலையில வந்து விழிஞ்சிருது நல்லா விளங்கிக்கணும் செலவழிக்கிறதுக்கு தேவையில்லை சுரக்குது கணவன் மனைவியா இருக்கும் பொழுதே கணவன் மனைவியா இருக்கும் பொழுதே பால் சுரக்குது இந்த பாலுக்கு கூட காசு வாங்கலாம் பொண்ணு என்ன செய்யணும் கூட யார்கிட்டே நான் பிள்ளைக்கு பால் கொடுக்கறேன் எப்பந்தா பால் கொடுப்பேன் பொண்ணு பால் கொடுக்கல மாப்பிள்ளைக்கு பெரிய சண்டை யோசிக்கணும் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுதே பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய அதிக பொண்ணுக்கு கிடையாது மட்டும்தான் பொ ஒரு சதமாகவது பிள்ளைக்கு செலவழிக்கிற கணவன் யாருக்கு இல்ல பொண்ணுக்கு இல்ல எப்ப கணவன் மனைவியா சேர்ந்து இருக்கும் பொழுதும் இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லியாச்சு கலாத் சொன்னாலும் கூட பிள்ளைக்கு செலவழிக்கிற பொறுப்பு அப்பாவுக்கு தான் ஆனா இன்னைக்கு சமூகத்தில் ரொம்ப தலை கீழே போய் அந்த பொண்ணு போடுற பாடு கலாத் ஆகிடுச்சுன்னு சொன்னா இதெல்லாம் வச்சு இஸ்லாத்தினுடைய விரோதிகள் இன்னைக்கு என்ன செய்றாங்க பெண்களுக்கு பாதுகா பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு ஏன்னாக்கா ஒண்ணு முதல்ல அவங்களுக்கு இஸ்லாம் தெரியல அதை விட முதல்ல நமக்கு இஸ்லாம் தெரியல நாமும் இஸ்லாத்தை விளங்கி வச்சிருந்தா தானே போய் சொல்லலாம் எப்போ பொண்ணுக்கு செலவழிக்கிற எந்த ஒரு இதுவும் கொடுக்கல மார்க்கம் ஒரு பொண்ணு அவளுக்கே செலவழிக்க தேவையில்லை பாப்பா செலவழிக்கணும் நானா செலவழிக்கணும் தம்பி செலவழிக்கணும் மாப்பிள்ள செலவழிக்கணும் மகன் செலவழிக்கணும் அவளுக்கே கூட செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தை என்ன செய்யணுங்கிற எந்த ஒரு பொறுப்பும் செலவழிக்கிற பொறுப்பு அவளுக்கு கிடையாது ஒரு விஷயம் இருக்குது பொண்ணு பராமரிக்கிற பாதுகாச்சல பொறுப்பு அது அவதான் அவ பராமரிப்பா அப்ப நான் தானே செலவழிக்கிறேன் ஏன்ட்டா பிள்ளையத்தா அதுவும்ப்பி கொடுத்து செலவு கொடுக்கணும் செலவு தேவையோத்து இருந்தால் வரும் அது மாதிரி உமாவுக்கும் போகும் வாப்பம் முதல்ல நீங்க மூத்தா போனீங்க உங்களுடைய சொத்துல கட்டாயம் அந்த பிள்ளைக்கு இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது எந்த காரணத்துக்குன்னு எந்த தலா சொன்னாலும் என்ன செய்ய முடியாது ஆயிரம் தலா மனைவிக்கு கொடுத்தாலும் பிள்ளைக்கு இதில் பாதிப்பு ஏற்படாது நல்லா வழங்கி கொள்ளணும் அவ பிள்ளைக்கு செலவழிக்கிற பொறுப்ப பெண்களுக்கு கொடுக்கல ஆனால் வளர்த்து எடுக்கிற பொறுப்பு ஏழு வயசு வரையும் யார் கேட்டாலும் யார் மறுத்தாலும் அது பொண்ணுக்குதான் மனைவிக்குதான் ஏழு வயசு வரையும் அவசரம் என் பிள்ளை நான்தான் வளர்ப்பேன் செலவுக்கு நீங்க சந்தித்தாங்க அப்ப அவர் மறுக்கிறார் தாசியார்த்த கேஸ் போட்டு கோர்ட்ல என்ன செய்யலாம் அவர் மூலமாக வாங்கி எடுக்கலாம் கட்டாயம் கொடுத்து மறுக்க முடியாது அதே நேரத்தில் ஏழு வயசுக்கு பின்னாடி கூப்பிட்டு தாசியார் விசாரிப்பார் நீ யாரோட இருக்க விருப்பம் உமாவோட இருக்கிறியா பாப்பாவோட இருக்கிறியா அப்ப பிள்ளை யாரோட இருக்கிறங்கிறதோ அவங்களோட இருக்கிறக்கு அனுமதி இருக்கு ஆனா இந்த பராமரிக்கிற பொறுப்பு எதுவரை என்று சொன்னால் அந்த பெண் இன்னொரு திருமணம் செய்யாமல் இருக்கும் வரை ஒண்ணு கல்யாணம் முடிக்காட்டினா பிள்ளையை பராமரிக்கிறதுக்கு யாரு யாரு பொறுப்புதாரி பொண்ணு பொறுப்புதாரி எதுக்கு பராமரிக்கிறதுக்கு வளர்க்கறதுக்கு செலவழிக்கிறதுக்கு மாப்பிள்ள அவன் கல்யாணம் முடிச்சுட்டா அடுத்த மாப்பிள்ள வந்துடுவாரு பாதுகாக்க முடியாது அப்ப யாருன்னு சொன்னா மாப்பிள்ளையும் போகாது உம்ம மாட்ட போயிடும் போகும் உம்ம மாட்டை புள்ள போகும் அப்ப பெண்களை வளர்ப்புடைய விஷயத்துல பெண்களுக்கு இஸ்லாம் முன்னுரிமை கொடுக்குது செலவழிக்கிற விஷயத்துல முன்னுரிமை இல்ல கட்டாயப்படுத்துறது ஆம்பளைங்க தான் எவ்வளவு எவ்வளவு காலமாக இருந்தாலும் என்ன தலா கொடுத்தாலும் புள்ள உங்க புள்ளதான் தலா கொடுத்தோம் இந்த விஷயத்தோம் மற்ற விஷயங்கள ரெண்டு தலாக்கெண்டு பேரும் மூணாவது தலாக்கு மாசத்துல வந்துடும் அதுவும் கேள்வி முடிஞ்ச வந்துட்டா எது மாதம் முதலாவது மாப்பிள்ள வரல ஆனா மூணாவது அவங்க மூணாவது தலா சொல்ல தேவையில்லை பின்னால எப்போதுன்னு நிலமை வந்தாலும் சேரதுக்கு வாய்ப்பு மூணு தலா சொல்லிட்டு சேர முடியாது மூணு தலாக்கு சொல்லிட்டாக்கேன் அதுக்குன்னா நிபந்தனைகள் இருக்கு அப்போ ஒரு தலாக்குல கூட பிரிஞ்சு கொள்ளலாம் நாம திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு தலாக்க சொல்லுங்க அதுல தாராளமா பிரிஞ்சு போயிடலாம் மூணு தலாத்தையும் சொல்லிட்டு தான் பிரிஞ்சு போகும்னு சமூக பிடிவாதமா இருக்கு தேவையில்லை ஒரே ஒரு தலாக்க சொல்லுங்க மாப்பிள்ள தனியா போங்க பொண்ணு தனியா போங்க நீங்க யாரை கல்யாணம் முடிச்சுங்க நீங்க யாரையும் கல்யாணம் முடிச்சு கொள்ளுங்க தாராளமா அனுமதி இருக்குது மூணு தலாத்தையும் சொல்லிட்டு தான் கணவன் மனைவி பிரியுங்கிற கட்டாயம் கிடையாது ஒரு தலாக்கு அழகாக சொல்ல சொல்லிட்டு பிரிஞ்சிடலாம் அதுல திரிஞ்சி வந்தா பரவாயில்ல திருந்தாட்டி ஒரு தலாக்குல பிரிடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்ப அடுத்த விஷயம் பிள்ளைக்கு அவங்க பால் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பால் கொடுக்கிறது என்ன செய்யாது தடையாக அமையாது அவங்க குழந்தை பிறந்து அதாவது இதாவுக்கு தலாசுக்கு பின்னாடிதான் குழந்தை பிறந்த குழந்தை பிறந்ததுனா என்ன செஞ்சிடும் இது முடிஞ்சிடும் இதா முடிஞ்சிடும் இதாவுடைய சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் தெளிவாக பேசலாம் அந்த விஷயம் அதுக்கு பின்னால வந்து ஏழு வயசுக்கு உள்ளது தான் ஆயிடுது அப்ப தாய்க்கு கல்யாணம் முடிச்சு பண்ணாலும் பராமரிக்க கொடுக்கும் அதாவது கட்டாயப்படுத்த முடியும் நான்தான் வளர்ப்பேன்னு சொல்லி தாய் கேட்க முடியாது கட்டாயம் இல்ல அவளும் கணவனும் சமநிலைக்கு வந்துருவாங்க வேற ஒரு ஆளை நியமிக்கணும் பொறுப்புகள் வீணாக கூடாது மார்க்கும் அவளுக்கு தான் பொறுப்புங்கிறதுல அவங்க கேட்க முடியாது இந்த பயானை எமது இணையதளம் ஆகிய டபிள்யூ டபிள்யூ டப்யூட் கோம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்